திருவிளையாடல் பிராணம் இது இங்கே என்ன படிக்க போறோம் என்றால் நம்முடைய அச்சுதல ரொம்ப அருமையா இருக்கும் அட்டமா சித்தி உபதேசப்படலாம் அட்டமா சித்தி என்று ஒரு அருமையானதுனா எட்டு சித்தின்னா தெரியும் எட்டு விதமான சித்திகள் சித்திகள் இந்த எட்டு விதமான சித்திகளை அடைவதை அடை அடைவித்தார சொக்கநாத பெருமாள் இல்ல அப்ப எட்டு விதமான சித்திகள் என்பது எவை அதை யாருக்கு கொடுத்தார் ஏன் கொடுத்தார் என்பதுதான் இப்பொழுது வரலாறு இப்ப எட்டு விதமான சித்தி எவைங்கிறது அந்த அந்த அட்டமா சித்திங்கிறது என்ன என்பதை பற்றி நம்முடைய இதுல திருமூலர் திருமந்திரத்தில் அட்டமா சித்தி என்பதை பெரிய விருப்பம் என்ன பண்றது ஒவ்வொரு திருமுறை எடுத்துக்கொண்டு தனித்தன்மைகள் எடுத்தாராயன் திருமுறைகளில் காணும் தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகள் அப்புறம் போட்டுருவீங்க தொலைது உடன்பாடல் உடன்பாடு திருமுறைகளில் காணும் தனித்தன்மைகள் பன்னெண்டு பீகை செடி ஆராயலாம் முதல் திருமுறை எடுத்துக்கிட்டான் ஒருத்திருமுறையில் இருந்து மட்டுமே என்ன தெரிகிறது அதாவது தெரியாது செய்திகள் பதினொன்னு படிச்சு ஒன்னு படிச்சிருந்தான் சொல்ல முடியும் இல்ல மட்டும் தனியாக என்ன அம்மையப்பராக எங்கள் ஆண்டவன் இருக்கிறான் அடஹோடா அது தடிக்கொளுந்தா இருக்குது திரிகுறம் எரித்தது பேசுகிறது அடாராடா தடிக்கொழுந்தா இருக்குது மார்க்கண்டே இருக்கு அருள் செய்தது இதெல்லாம் தனித்தன்மைனா இந்த திருமுறையில் இருந்து மட்டுமே தெரியக்கூடியது இப்படி ஆராய் ஆராய் நல்ல முயற்சி நம்ம கூட சேர்க்கிறா விட அவனு ஒரு தலைப்பு ஒரு நாள் இப்படி கொடுத்து பார்க்கலாம் எனவே இப்பொழுது அட்டமா சித்தி என் வகை சித்திகள் என்று இந்த எட்டு வகை சித்திகளையும் யாருக்கு எப்பொழுது இறைவன் அள்ளுகிறான் என்பதை நாம் எண்ணிவிட்டால் இந்த படலம் நிறைவுபடுகிறது செலுகிறோம் சொக்கநாத பெருமான் அல்ல கைலைக்கே செலுகிறோம் கைலைக்கே செலுகிறோம் கொத்தி இலங்கு கொன்றை வேந்த கூட மாடம் நீள் பத்தியம் பொன் மருகணைந்து வலை பரிசு சந்தத்தில் ஆரம்பிக்கிறார் நம்ம சந்தத்தில் ரொம்ப விருப்பமானவ நம்முடைய ஆடுக்கர் சந்தத்துல ரொம்ப பிறப்பம் கொத்திலங்கு கொன்றை வெய்ந்த கூடலாதி மாட நீல் பெருமானுடைய திருச்சடையில் என்ன இருக்குது கொன்றை இருக்குது அது எப்படி இருக்குமா கொத்தாக இருக்குமா பூங்கொத்த அப்படியே பறிச்சு அப்படியே வச்சிருப்பாங்க கொன்றை வெய்ந்த கூடலாதி நீல் பத்தியம் பொன் மறுகணிந்து வளை பரிசு அந்த சொக்கநாதர் வளை வயல் விற்றதை பற்றி முன்ன சொன்ன இது வரைக்கும் இப்பொழுது என்ன சொல்ல போகிறோம் முன் வைத்தியம்பி நாம் இயக்க மாதர் வேண்ட அட்டமா சித்தி தந்த திறமினி தெரிந்தது கேட்டா இயக்கிமார்கள் ஒரு ஆறு பேர் அந்த ஆறு பேரும் அட்டமா சித்தியை தந்ததை நான் இந்த படலத்தில் சொல்லுகிறேன் இதுவரை சொன்னது வளையல் விட்டதை சொன்னோம் இப்ப அட்டமா சித்தி சொல்லுவதை சொல்லுகிறோம் என்று சொல்லி தொடங்கினார் என்ன மின்னலங்கள் வாகைவேல் வெழுப்பெரும் குலத்தினில் தென்னவன் தன் ஆணி நேமி திசையலாம் உருட்டு நாள் முன்னை வைகள் மூடிதோறும் ஒங்கு மை வரைக்கணி மண்ணுதன் பராறையாள நிழல் மரங்கு மறைமுதல் பாண்டிய அரசாட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஒரு காலத்துல இதோ கைலை அப்படின்னா இப்ப மதுரையிலிருந்து எங்க போறோம் கைலை போறோம் இப்போ இது கைலை அங்கே இருக்கு கைலை மாநகர்ல யார் இருக்காரு நம்ம அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க பெருமானும் பெருமாட்டியும் இருக்கிறாங்க பெருமானும் பெருமாட்டியமா இருக்கும் போது ரொம்ப ஓய்வு நேரம் ரொம்ப என்ன பணி ரொம்ப அவங்களுக்கு விரைந்து இருக்கும் அங்க போகணும் இந்த ஆன்மாவை காப்பாத்த காப்பாத்தி என்னமோ கொஞ்சம் ஓய்வு அவங்களுக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க இருக்கும் நம்ம அம்மா என்ன செய்யறாள் அப்படின்னு கேட்டா அடுப்ப மாசில் வெள்ளி வெற்பின் அரகதம் கடுப்பாம கனக வெப்பன் மகளனும் படுப்படாத கற்பினால் மடித்து வெள்ளி இலைச்சொருள் ஒடுப்ப நேசம் இது மாதிரி நம்ம அம்மா என்ன செய்யறாங்களா கணவனாருக்கு அருமையான ஐயம்பேட்டை வெத்தலை சின்ன வெத்தலை பொடி வெத்தலை அந்த ஐயம்பேட்டை வெத்தலையை வச்சு அருமையான பாக்கு இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு அல்லது பாக்கினால உள்ள வச்சு அந்த வெத்தலைக்கேற்ப சுண்ணா அளவா தடவி அதை மடிச்சு இந்தாங்க வெத்தலை போடுங்க அப்படின்னு அம்மா கொடுக்கிறாங்க யாருக்கு ஐயாவுக்கு பெருமானுக்கு இந்த வெற்றிலை பாக்கு மடித்துக் கொடுக்கின்ற வரைக்கும் பனி அவர்களுக்கு உண்டு அப்படிலாம் பழைய காலத்தில் சொல்லுவது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு கேட்டா அதான் வைத்திருச்சு நமக்கு அவன் பூம்புகாரில் திருமணம் செய்து பூம்புகாரில் வாழ்ந்தானே அங்க இந்த மாதிரி இல்லை அதை போய் அந்த சொல்லலை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டான் உள்ளூர்லயே இன்னொரு தீ வச்சிருந்தான் ரொம்ப கெட்ட ஜாதி தவறில் தவறு கடும் தவறு ஆமா ஒரு தீ இருக்க இன்னொருத்தோடு சேருவதே தப்பு ஒரே ஊர்ல ஒரு பெண் இருக்க இன்னொரு அதே ஊர்ல பெண்ணு வணந்து கல்யாணத்து ஒரு பெண் பிறந்து அதுக்கு பாராட்டு விடலாம் எவ்வளவு அயோக்கியத்தினத்துல முதல் நம்பர் அம்மா. பக்கா தவறல்லவா என்னவோ செஞ்சான் சரி சத்தியாரு பையன் போறான் இப்போ மதுரையில வந்து அருமையாக அந்த அம்மா சமையல் பண்ணுகிறார் எங்கே, மாதிரி வீட்டுல இதான் கடைசி சாப்பாடு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இளங்கோவுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது பாவம் அருமையா அந்த மாதிரி வீட்டில் எல்லாம் கொடுத்தாங்க காய்கறிகள் சமையல் பண்ணி அருமையாக கணவனுக்கு போட்டான் இளங்குடிகள் அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுகிற ரொம்ப தங்கம் தங்கமாக சொல்ற மாதிரிலாம் ஒரு கவிஞன்னு சொல்லுவோம் அந்த வள்ளுவன் என்ன நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு பின்னால் வந்த ஒரு பெரியவர் பேசினார்னா நெஞ்சை அப்படியே அள்ளணும் அப்படி அள்ளும் அதெல்லாம் இப்ப வேண்டாம் இதெல்லாம் உணவு எல்லாம் கொடுத்த கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கலாம் எங்க மதுரையிலே செலம்பு வைக்க போறான் போறதுக்கு முன்னால இதான் சாப்பாடு சாப்பாடு தானா செய்து வச்சு பரிமாறி கொடுத்துட்டு அம்மன் திரையலோடு ஆடைக்காய் அம்மன் திரையலோடு ஆடைக்காய் வெத்தலை பாக்கு எடுத்து அறையு கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வெத்தலை பாக்கு போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு உணர்ந்தா அவனுடைய மனசு ரொம்ப கலங்கு இப்படி எல்லாம் உணவினை கொடுத்து இப்படி எல்லாம் ஒரு கடமையை செய்யற ஒரு கற்பு கடைசியை நம்ம பூம்புகாரில் பாராட்டிலி அவளோட சேந்தில்லி என்ன தன் தவறை அப்படியே முழுக்க உணர்கிறான் அதுல இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு சிலம்பு எடுத்துக்கிட்டு வேற விற்க போறான் எல்லாரும் மனைவி காயில கையில காலில் இருக்கிற நகையை சேர்த்து போடுவாங்க நம்ம சேர்க்காவிட்டாலும் இந்த இந்த புத்தி இருக்குன்னு முதல்ல மனைவிக்கு வந்து நகை போடுவது நாமதெல்லாம் கடந்துட்டோம் இளைஞர் உலகம் ஒரு நகையை நம்ம பிளஸ் பாயிண்ட்ல போட்டாவிட்டா கூட போட்ட நகையாவது அடகு வைக்காமையோ விற்காமையோ இருக்கிறது நல்லது சிவ சிவ முருகா முருகா சபைக்குறிப்பினர் நீக்கிவிடுவேன் அந்த மாதிரி காலம் வரவும் கூடாது வரவும் கூடாது நீங்க சார் எங்க மாமனார் வந்து இருபத்தஞ்சு பவுண்ட் போட்டார் சார் இப்ப வந்திருக்கு நூறு பவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க நல்லா பழைய மாப்பூசி மாதிரி நீட்டுங்க பத்தி பரவாயில்ல இருபத்தஞ்சு போட்டாங்க என்ன பண்றது எங்க காலத்துல கொஞ்சமா போட்டு வச்சு இப்ப என்ன இருக்குதுங்க காலி தான் இருக்குன்னா அதை விட வேற ஒன்னும் கவலை அது போல இவன் நகையாங்க போடாமல் ஒரு நகையை வேற கல்விட்டு போறான் விட்டு விக்கிறதுக்கு போறான் கண்ணலி கோவ என்னால திருவள்ளுவர் சொன்னார் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுக்கு அப்புறம் நடிச்சு பிரயோஜனம் இந்த ஒரு குரல் படிக்கல படிக்கவே இல்லை வருத்தப்படுவான் அப்படியே வருத்தப்படுறான் இப்படி எல்லாம் இருந்து நீ இருக்கிற ஒரு என்று வருத்தப்பட்டு கண்ணில் தண்ணி தார தாரையாவது ஒரே ஒண்ணுமா இவ்வளவு நான் தப்பு செஞ்சும் கூட நான் ஒன்னே மதுரைக்கு புறப்படுன்னு சொன்ன ஒன்னு அம்மா என்று எல்லாம் கேட்டு பதில் சொல்லுகிறான் அதெல்லாம் இருக்குது அப்படி விட்டோம் இப்ப அதுக்கு மேல போகப்படாது சிலப்பதி ஆரம்பிப்பொழுது பேச்சு அல்ல அதனால விட்டுட்டு அம்மன் திரையலோடு அடைக்காயந்து வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்தது கண்ணை ஒடுத்தி எங்க மடிச்சு கொடுத்தான் அது போல அம்மா என்ன பண்ணாங்க கையில நம்முடைய பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு மடிச்சு கொடுத்தான் மடிச்சு கொடுத்தாலும் கொடுத்து உண்ட பிறகு படுப்படாத கற்பினால் மடித்து வெள்ளி இலை சுருள் கொடுப்ப நேசமூறு போக குரவனாகி வைகினான் அந்த விதத்தில் வாக்கு போட்டு அப்படியே குருநாதனாக இருந்து பெருமாண்டுத்துக்கு கொண்டிருக்கானான் சொக்கநாதன் அப்போ பிரிங்கி நந்தியே முதல் பெருந்தகை கனத்தரும் மறுங்க ஜனகநாதி மாதவத்த ஒருங்கிரஞ்சி உண்ண உண்ண அமுதமூறு சிவகதைக்கு கரும்ப அருந்த வாயு அலருந்து கருணை செய்யும் எல்லை வாய் என்ன செய்வார் பெருமானுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா ஒன்னு ஆன்மாக்களை தேடி சென்று அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும் இல்ல தன்பால் வந்து அடைந்தவங்களுக்கு இன்பம் கொடுக்கணும் ஆகவே இன்பம் கொடுப்பது தவிர வேற இல்லை அவனுக்கு இன்பம் தருதலில் சங்கரன் எம்பிறான் என்று சொன்ன சங்கரம்னா என்னன்னு கேட்டா சம்ன சுகம் கரண் செய்வன் இன்பத்தையே தருகிறவன் சங்கரன் சங்கரன் இருப்பான் ஜகாதினிவர்கள் சொன்னா இன்னைக்கு அட்டமாசித்தி பற்றி சொல்லுகிறேன் எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க ஆன்மாக்களுக்கு நன்மையே செய்யணும் நல்லதையே நினைவுகூள்ள அப்படியாக இருந்து அவர் வந்து அந்த பாடம் கேட்டுக் கொண்டிருக்காங்களாம் அப்படி பாடம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது என்ன கேட்ட பவ்வூர்த்தி முளை கொடுத்து இயக்க மாதர் அருவரும் ஒலியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அருமையா தன் முன்னால் இருக்கிற முனிவர்களுக்கு மற்றவர்களுக்கு நல்ல சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிவகதையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆறு பெண்கள் எங்கயோ இருந்து இந்த ஆறு பெண்கள் யாருன்னு கேட்டார் என்ன உங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்ச பெண்கள் தானே என்ன ஆறு பெண்கள் கைலாயத்தில் வர்றது தெரியுமா தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க நம்ம